ஐயா வணக்கம் சித்தார்த் வணக்கம் நல்ல ஒரு பதிவு போட்டிருக்கீங்க சரி அதை சொல்லிடுவோம் உங்களுக்கு அப்படின் தான் ஒன்றும் ஐயா அடிக்கடி சொல்லுவாப்பில் ஒரு முறை நடவு மூன்று முறை அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு அவர் செஞ்சும் காட்டிகிட்டு இருக்காப்புல நானும் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன் அதாவது நெல் விதைச்சி அதை ரெண்டு முறை அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பயிரை தெரிச்சிருவாங்க ஈரம் இருந்தால் அந்த நிலப்பகுதியில் ஈரம் இருக்கும்போதே வந்து உளுந்து பயிரை தெரிஞ்சிடுவாங்க தெளிச்சிட்டு நெல்லை அறுத்துட்டுவாங்க உளுந்து பயிர் வளரும் அதுக்கப்புறம் உளுந்து பயிர் இருப்பாங்க விழுந்து பயிருக்கு பார்த்திங்கன்னா அது முளைச்சிட்டு வர வரைக்கும் இறப்பதம் போதும் அதுக்கப்புறம் பனியிலே ஓரளவு வளரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வரப்பை உயர்த்தி கட்டியிருக்கோம் சாய்தளமான வரப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ மழை நீரும் நம்ம நிலத்துக்குள்ளே தான் இறங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு அடி சாய்தள வரப்பு இருக்கிறதால அந்த வரப்பை இந்த வெப்ப காற்றோ மற்ற காற்றுகள் வந்து இந்த நிலத்தில் இருக்க ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு பார்க்க முடியாது ஏன்னா நம்ம நில வடிவமைப்பை மாற்றி சேர்ந்துருக்கோம் அப்போது வந்து வரப்பெடுத்த நிலங்களில் கொஞ்சம் பயிரோடய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் ஈரப்பதம் இருக்கிறதால பூவும் எடுக்கும் அந்த பருவத்தில் நீங்கள் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் வந்து வா செடி வாட்டமாக வதங்களாகவும் அவ்வளோ வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கு செலவு பண்ணி எடுக்க முடியும்னா பண்ணலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தையை பார்த்தா அவ்வளோ வளர்ச்சியோடு இருக்குமா எள்ளுன்றதுன்னு தெரில அப்படி நீங்கள் பண்ணாலும் இதுக்கப்புறம் அந்த எள்ளோடய வளர்ச்சி அவ்வளோ சரி வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எள் முதல் ஈரப்பதத்துலேயே வந்தால் கொஞ்சம் எள் நல்லா காய்கள் கிளைகளோடு நல்லா வெடித்து வளரும் நீங்கள் இதை தவிர்த்துட்டு வரப்பு எடுத்துகிட்டு அதே நேரத்தில் அஞ்சு ஏக்கருக்கு நீங்கள் வரப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு செலவு பண்ணுற போர் போட்டோ இல்லை பழுப்பு எடுத்துகிட்டு வந்தோ பழு புதைச்சிட்டு வந்தோ ரெண்டு அடிக்கு இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே அளவுக்கு தான் ஆகும் நீங்கள் இந்த முறை வரப்பெடுத்து அடுத்த முறை நீங்கள் அந்த அஞ்சு ஏக்கருமே அதிகப்படியான மகசூலில் அறுவடை செய்யலாம் நீங்கள் எதாவன்னா செய்யலான்னு நினைக்கிறேன் சித்தார்த் ஐயாவும் எதா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கஷ்டத்துக்கு நஷ்டம் நஷ்டத்துக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம் ஐயா அடிக்கடி சொல்லுவோம்ல நம்ம நிலத்தோட வடிவமைப்பை மாற்றி அதிலிருந்து நம்ம பயிரியை பயிரை வந்து தகுந்த காலங்களில் விதைச்சு அறுவடை செஞ்சோன்னா நீர் கலை இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு செலவினமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வரப்பு எடுத்துடலாம் சித்தார்த் அது மட்டும் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்து போகத்தான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி